பாடம் நூற்றி நான்கு ஃபஜ்ர தொழுகையில் ஓத வேண்டிய வை ஃபஜ்ரு தொழுகையில் தூர் அத்தியாயத்தை நபி சலல்லாஹூ அலேஹி வசல்லம் அவர்கள் ஓதியதாக உம்மு சலமா ரபியல்லாஹூம அவர்கள் குறிப்பிடுகின்றார்கள்